740 அவர்கள் தொழும்போது ஒருவர் தம் வழக்கையை இடது குடங்கை மீது வைக்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தார்கள் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபு ஹாசிம் இவ்வாறு ஏவியது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்று நான் கருதுகிறேன் என்றார்